அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப உயர்ந்த நூல்களை கற்று அந்த உண்மைகளை உணர்ந்திருந்த போதிலும் நல்லவர்கள் நிறைந்த சபையிலே பேச அஞ்சுபவர் கல்வி அறிவே இல்லாதவர்களைவிட மிகத் தாழ்ந்தவர் ஆவார் கல்வி அறிவு இல்லாதவர் சபைக்கு சென்றால் பிறர் சொல்லும்படியான அரிய பொருள்களையாவது கேட்டு திரும்புவார் பல பெரியோர்களை பார்க்க ஒரு வாய்ப்பும் உண்டு ஆனால் கற்ற சபையை கண்டு அஞ்சினால் பிறர் பேசுவதை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் எனவே இவர் கல்லாதவரினும் தாழ்ந்தவராகி விடுவார் உழைத்து பெற்ற பொருளின் பயனை அடையாத உலோபியைப் போல கற்றுணர்ந்த பொருளை பலர் பயனடையும்படி பேச தெரியாதவனும் கடையன் என்றார் அன்றியும் உழைப்பினால் பெற்ற கல்வியை பயன்படுத்த முடியாமையால் வருந்தவும் செய்வான் என்பதும் உணர்த்தப்பட்டது இனியவை நாற்பது பதிமூன்றாவது வரி சொல்லுகிறது கழரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே சொல்லுதற்குரிய சபையினை அறிந்து சொல்லுகின்ற அஞ்சாதவனுடைய கல்வி இனிது கழறு என்ற சொல்லுக்கு அஞ்சாமல் உறுதியாக சொல்லுதல் என்று பொருள் பதவுரை பார்ப்போம் கற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிந்தும் அந்நூல்களின் பயனை நன்கு அறிந்திருந்தாலும் நல்லார் நல்லவர்கள் கூடியிருக்கும் அவை சபையில் அஞ்சுவார் சொல்வதற்கு அஞ்சுபவர்கள் கல்லாதவரின் கல்லாத அறிவற்றவர்களை காட்டிலும் கடை கீழானவர்கள் என்ப என்று உலகத்தார் பெரியோர்கள் கூறுவார்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அந்நூல்களின் பயனை நன்கு அறிந்திருந்தாலும் நல்லவர்கள் கூடியிருக்கும் சபையில் சொல்வதற்கு அஞ்சுபவர்கள் கல்லாத அறிவற்றவர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் என்று உலகத்தார் பெரியோர்கள் கூறுவார்கள் கல்லாதவரின் கடை அன்ப கற்றரிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்